வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகத்துல மனித உயிர்கள் மட்டும் வாழல பல்வேறு கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு இல்லையா ஆனால் மனித உயிரினத்திற்கு மட்டும் ஓர் அறிவு அதிகமாக இருப்பதாக நாம் நம்பிட்டு குறிப்பாக அதில் அந்த மனித நேயம் நிறைஞ்சிருக்குன்னு நம்புறோம் இல்லைங்களா அது எல்லாரிடமும் இருக்கா அது சந்தேகம்தான் இல்லையா எனக்கு தெரிந்த ஒரு அலுவலர் அரச அலுவலர் அல்லவர் ஒரு நல்ல மிகப்பெரிய பொறுப்பில இருக்கக்கூடியவர் அவரிடம் எல்லா செல்வங்களும் இருந்தன ஆனால் நல்ல குடும்பம் ஒரு மனைவி இரண்டு குழந்தைகள் அப்பா அம்மா என்றுதான் இருந்தார் ஆனால் அவரிடம் இல்லாத ஒரு விஷயம் அன்பு அப்படிங்கிறது அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால என்ன அவர் குடும்பத்தின் மீது இருந்த அக்கறையின்மை காரணமாக அவருடைய இரண்டு மகன்களுமே வழி தவறி தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இழந்துட்டு தன்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு பிறருடைய உதவியை நாடி அவர் காத்திருக்கிறார் அவர் அவ்வாறு காத்திருக்க காரணம் என்ன அப்படின்னா தன்னிடம் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தையும் தனக்குள்ள வர வைத்திருக்கணும் அவர் அவ்வாறு வர அதுக்கப்புறம் எவ்வளவு சூழல் மாறினாலும் எவ்வளவு வறுமை மாற்றினாலும் தன்னுடைய குடும்பம் தன்னை கைவிட்டிருக்காது அல்லது தான் எந்த சமூகத்திற்காக உழைத்தாரோ அந்த சமூகம் அவரை கைவிட்டார் ஆக நம் இருக்கக்கூடிய பதவி நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்து இது தாண்டி நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அன்பு அந்த அன்பு இல்லாதவர்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அவர்களுடைய மனசாட்சியை உருத்தம் அறம் அப்படிங்கிற விஷயம் நம்மை பாதித்து நம்மை வந்து ஒரு வெயில காயக்கூடிய உயிரப்போட எப்படி புழு பூச்சி எல்லாம் வெயில்ல காயுது இல்லையா வெம்மை எப்படி அதை வருத்தது அந்த மாதிரி அறம் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய மனசாட்சியை வருத்தம் நாம் செய்த தவறுகளுக்கு நமக்கே தண்டனையாக கிடைக்கும் ஆகையினால் நம்மிடம் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை கல்வி இருந்தாலும் எத்தனை அறிவு இருந்தாலும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மோடே அனைத்து அழைத்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நம் கற்ற கல்வியும் நம்மிடம் இருக்கும் செல்வமும் நமக்கு உதவும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது அன்பு இல்லாதவருடைய மனசாட்சியில் அறம் அப்படிங்கிற விஷயம் வந்து எலும்பில்லாத உயிர்களை பூச்சிக்குழு போன்ற உயிரினத்தை எப்படி வெயில் வாட்டி வதைக்கிறதோ அதை போல நம்முடைய மனசாட்சியை அறம் அப்படிங்கிற விஷயம் வந்து வாட்டிரும் அப்படின்னு சொல்றார் ஆக அன்போடு வாழ்வோம் வாழ்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமிட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஏழு என்பில் அதனை வெயில் போல் காய்மே அன்பில் அதனை அறம் மீண்டும் குரல் என்பில் அதனை வெயில் போல காய்மே அன்பில் அதனை அறம் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி